வணக்கம் அன்பானவர்களே விடியலின் வெள்ளி இலைகள் முகத்திலே ஒளிர புன்னகை பூவாக தமிழீழம் மலரத் தொடங்கும் இந்த வேளையில் கடற்கரம்புலிகள் பாகும் நான்கை இசையொலி பேழையை வெளிக்கொணர்வதில் கடற்புலிகளாகிய நாங்கள் கழிப்படைகிறோம் வெட்டி முகத்தை நோக்கி விரையும் தமிழீழ மீட்பு போரின் முதுகெலும்பாக திகழ்பவர்கள் கரும்புலிகள் சிங்கள பேரின ஆயுத ஆழணி மேலாண்மையை கடலிலும் தரையிலும் துடைத்தறியும் ஓயாதலைகள் மூன்றின் உயிர் மூச்சாக நிற்பவர்கள் கரும்புலிகள் வீர புலமையின் உயிர் வீச்சான கடற்கரும்புலிகளின் கனவுகள் ஆசைகள் தாகங்கள் ஈகங்களை சுமந்துக்காக தமது பொன்னுடலை கடல் தரை வானிலை சிதறும் கடற்கரும்புலிகளின் பேரிலே நெய்தல் மனத்தோடு நெய்யப்பட்டவை இங்கு ஒலிக்கும் பாடல்கள் அலையின் அணுவுக்கும் விடுதலை நிறம் தீட்டி உலர்ந்த உப்பு காற்றிற்கும் கதறும் நீலக்கடல் மடியில் கண்ணுறங்கும் ஈக விளிம்பின் உயிர் துடிப்பில் இழப்பவை இங்கு ஒலிக்கும் பாடல்கள் தமிழீழ கலைஞர்களின் ஒருமித்த கூட்டும் முயற்சியின் வெற்றி அறுவடையாக இந்த பாடல்கள் உங்கள் காதிலே என்று ஒலித்து விடியல் நோக்கிய கரும்புலி தலங்களை மனங்களிலே பதிக்கும் கங்குலாய் உறங்கி கிடக்கும் உணர்வை வானோக்கி சினக்கும் வலிய தீயாக விசிறிவிடும் இதுவரை உதிந்த கட கரும்புலி மாவீரரின் காதுகளில் இவை தேனாக பாயும் கடமாடும் புலிவீரத் தோள்களிலே வலுவையும் விழிகளில் ஒளியையும் உள்ளத்தில் உறுதியையும் சேர்க்கும் தமிழீழ இளங்குறுதியை சூடாக்கி வீறு இதோ கடற்கரும்புலிகளின் அசைவையும் ஈகத்தையும் வரிகள் கரைந்த இசை துளிகளாக்கி கடற்கரும்புலிகள் பாகம் நான்கு ஒலிக்கிறது கடற்குலிகளின் கனிவான நன்றிகள் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்